அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து எஸ் மானுவேல் இந்த சிந்தனையின் தலைப்பு நம்பிக்கை தோல்வியை கண்டு சோர்ந்துவிடக்கூடாது என்று இன்றைய உளவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர் இது எவ்வளவு பெரிய உண்மை ஒரு தோல்வி ஏற்படும் போது அரடா இப்படித்தான் முன்பு ஏற்பட்டது இப்போதும் அதே நடக்கிறது எல்லாம் என்னுடைய கஷ்ட காலம் என்று நம் மனம் சோர்வடைகிறது பழைய தோல்விகளை எல்லாம் வரிசைப்படுத்தி நான் எப்போதுமே அதிர்ஷ்டம் இல்லாதவன் அதனால்தான் எனக்கு இவ்வாறு ஏற்படுகிறது என்று நாம் எண்ணாமல் நாம் அவற்றிலிருந்து விடுபட நாம் முயற்சிக்க வேண்டும் ஏதோ இந்த முறையை தவறிவிட்டேன் பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் தோல்வியின் காரணத்தை புரிந்து விட்டேன் இனி என்னால் சமாளிக்க முடியும் என்று துணிவு கொள்ள வேண்டும் வள்ளுவர் ஒரு காட்சியை காட்டுகிறார் ஒரு மாட்டு வண்டி சேற்றில் சிக்கிக் கொள்கிறது மாடு என்ன செய்கிறது தெரியுமா மண்டியிட்டு முழு மூச்சுடன் முயன்று வண்டியை இழுத்துச் செல்கிறது அந்த மாட்டை போன்ற முயற்சியுடையவர்கள் தோல்வியை தோல்வியடே செய்வார்களாம் இவ்வாறு வள்ளுவர் அதற்கான விளக்கத்தை கூறுகிறார் ஆம் நாமும் நம் வாழ்வில் நம்பிக்கையோடு தோல்வியை தோல்வியேடே செய்ய ஒவ்வொரு நாள் முயற்சிப்போம் நிச்சயமாகவே அதன் விளைவாக வெற்றியை பெறுவோம் நன்றி